स्वबोधे नान्य बोधेच्छा नदीपस्यान्य दीपेच्छा स्वात्म स्वात्म स्वबोधे नान्य बोधेच्छा दीपेच्छा யாத்மிரோனியேதாத்மனீபீபே ஆத்மா ஸ்வயம் பிரகாசம்ங்கிற கருத்தை தான் விளக்கி சொல்கிறது இதுவும் தன்னை அறிவதற்கு வேறொரு கருவி தேவையில்லை தன்னை தானே அறிகிறோம் நாம் எல்லோரும் நம்மை அறிவதற்கு நாம் வேறொரு கருவியை சார்ந்திருப்பதில்லை நான் இருக்கேனா இல்லையாங்கிறத நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட நான் இருக்கேனா இருக்கேன்ல ஆமாம்மா இருக்கேன் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் இருக்கேன்னா இல்லையா அப்படின்னா என்னுடைய இருப்புக்கு நான் இன்னொரு துறையிட்ட நான் பிரமாணம் கேட்க வேண்டியதில்லை அதே மாதிரி நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் நான் அறிவானவனாக இருக்கிறேன் ஸ்வபோதே ஸ்வபோதேன்னா தன்னுடைய அறிவு விஷயத்தில் தன்னை பற்றிய அறிவு விஷயத்தில் அந்நபோத இச்சா ந நானிய போதேச்சான் இருக்கு அந்நிய போச்சா நாஸ்தி இன்னொரு போதத்தினுடைய இன்னொரு ஞானம் தேவையில்லை என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்னொன்று தேவையில்லை என்னை தவிர வேறொன்றினால் என்னை நான் தெரிந்து கொள்வதில்லை நான் தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுகிறேன் தெரிந்து கொள்பவைகளினால் நான் தெரிந்து கொள்ளப்படுவதில்லை அடுத்தது பாருங்கள் போதரூபத்தையா ஆத்மனா போதரூபத்வாத் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஆத்மனா போதரூபத்தையா அவிரோதிதையான்னு படித்த மாதிரி முதல்ல படித்தோம் அவிரோதிதையா கர்ம நா வித்யாம் வினிவர்த்தயேத் அங்கே அவிரோதிதையான்னு படித்தோம் அவிரோதித்வாத்துன்னு அர்த்தம் அது மாதிரி இங்கேயும் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆத்மனகா போதரூபத்வாத் ஆத்மா அறிவாகவே இருப்பதால் ஆத்மா அறிவாகவே இருப்பதால் அறிவை வேறொரு அறிவின் துணை கொண்டு அறிய வேண்டியதில்லை அறிவாகவே ஆன்மா இருப்பதால் அறிவாகவே ஆன்மா இருப்பதால் அதுக்கு தீபஸ்ய அந்நதீபேட்சா யதா ஸ்வாத்ம பிரகாஷனே தீபஸ்ய அந்நீபேட்சா யான்னா எப்படி தன்னை விளக்குவதற்கு தீபமானது ஒரு விளக்கானது தன்னை விளக்குவதற்கு வேறொரு விளக்கின் துணையை நாடாதிருப்பது போல இந்த விளக்கு வந்து விளக்கு தானே விள இது அந்த விளக்கு எல்லாத்தையும் வெளியில் இது பிரகாசப்படுத்துறது இந்த விளக்கை விளக்குறதுக்கு ஏதாவது ஒரு விளக்கு வேணுமா ஒரு டார்ச் லைட் அடித்து பார்த்து விளக்கு எரியிறதா இல்லையா இப்படி இப்படி நான் பார்த்துட்டு இருந்தேன்னு இங்கோ என்ன ஆகும் நான் நான் ஒரு டார்ச் லைட் எடுத்து விளக்கு அடிக்கிறேன் எதுக்குன்னு விளக்கு எரியுதா இல்லையான்னு பார்க்குறேன்னா உங்களுக்கு என்ன தோணும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் என்ன அறியறத்துக்கு எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேர் உன்றோ வேறு ஒன்று உண்டோ எல்லாம் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சு ஏது கொண்டறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேர் உன்றோ வேறு ஒன்று உண்டோ புரியுறதில்லை இது மாதிரி என்ன அறியறதுக்கு எதுவும் தேவையில்லை எல்லாத்தையும் அறியறதுக்கு நான் தேவை எதுவும் என்ன அறிவிக்காது அகம் ஸ்வயம் பிரகாஷகா ஸ்வப்பிரகாசா ஸ்லோகத்தை படித்து புரிஞ்சு யசா எப்படி ஸ்வாத்ம பிரகாஷனே சுவாத்ம பிரகாசனேன்னு சொன்னால் தன்னை ஒளிர்விப்பதற்கு தீபத்திற்கு தீப விஷயத்தில் தன்னை ஒளிர்விப்பதற்கு மற்றொரு தெய்வம் தேவைப்படாதது போல இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இதெல்லாம் தீபசிய அன்ன தீபேட்சா யா நாஸ்தி ததா ஸ்வாத்ம பிரகாஷனே அன்னபோதேட்சா நாஸ்தி அப்படி படிக்கணும் அப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன புரிஞ்சுட்டோன்னா அகம் சித் ஸ்வரூபா அகம் ஞானஸ்வரூபா அஹம் சிராச மாசோதி நாது ஒரு ஜானம்